வேதாந்த தேசிகர் குரட்பா ஒன்றன் உரை குரட்பா மூன்றில் ஒரு மூன்று மூவிரண்டு முன்னான்கு தோன்ற தொலையுந்துயர் உரை பௌராணிக மத சித்தாந்தம் மூன்றில் பறவையில் கருடனில் ஒரு மூன்று திரிமூர்த்தி சொரூபராகிய எம்பெருமான் விண்டு மூவிரண்டு ஆறு ஷட்குணம் ஷாட்குண்ணிய பரிபூரணராய் கண்ணி திருமகள் என்னும் பிராட்டியாரோடு முன்னான்கு பன்னிரண்டு துவாதச அடியார்களாகிய ஆழ்வாராதிகள் சூழ முன்னான்கு ஐந்து ஸ்ரீமத் பஞ்சாயுதபாணியாக தோன்ற சேவை சாதிக்க தொலையுந்துயர் துன்பம் நீங்கும் இதன் கருத்து பறவை என்னும் கருடாழ்வான் மீது திரிமூர்த்தி சொரூபராகிய எம்பெருமான் ஷாட்குண்ணிய பரிபூரணராய் திருமகள் என்னும் பிராட்டியாரோடு துவாதச அடியார்களாகிய ஆழ்வாராதிகள் சூழ ஸ்ரீமத் பஞ்சாயுத எழுந்தருளி கல்யாண குணத்துடன் சேவை சாதிக்க நமது துன்பங்கள் அன்றி அத்வைத்தம் மூன்றில் காரணம் சூக்குமம் தூளம் என்கின்ற மூன்று தேகத்தினுள் காரண தேகத்தில் ஒரு மூன்று மேற்படி தேகத்திற்குரிய மூன்று தத்துவங்களின் சொரூபரூப சுபாவங்களும் மூவிரண்டு சூக்கும தேகத்திற்குரிய ஆறு தத்துவங்களின் சொரூப ரூபசுபாவங்களும் முன்நான்கு தூல தேகத்திற்குரிய பன்னிரண்டு தத்துவங்களின் சொரூப ரூபசுபாவங்களும் தோன்ற ஐயன் திரிவு மயக்கமின்றி தோன்ற அத்தருணத்தே துயர் பிறவித்துன்பம் தொலையும் நீங்கும் அன்றி சிவாத்வைதம் ஒரு மூன்று மூவிரண்டு முன்னான்கு மூன்று ஆறு பன்னிரண்டு இருபத்தொன்றினை மூன்றில் மூன்றில் கொடுக்க வந்த தொகையாகிய ஏழு காலம் நியதி கலை புருடன் மாயை ராகம் வித்தை ஏழு தத்துவங்களின் சொரூப ரூபசுபாவங்களும் தோன்ற சந்தேகம் விபரீதம் அஞ்ஞானமரத் தோன்ற தொலையுந்துயர் துயர் தொலையும் அன்றி விசிஷ்டாத்வைதம் மூன்றில் சித்து அசித்து சிதசித்து தத்துவத் தத்துவத்திரயங்களில் ஒரு மூன்று சித்தினிடத்து இச்சை அறிவு தொழில் என்கின்ற மூன்று குணங்களும் மூவிரண்டு அசித்தினிடத்து மயக்கமின்மை திரிபின்மை ஐயமின்மை விசித்திரமின்மை அசுத்தமின்மை விகாரமின்மை என்கின்ற ஆறு குணங்களும் முன்நான்கு சிதசித்தினிடத்து அறிவு கருணை அன்பு வாய்மை நிராசை தூய்மை நிறைவு ஒழுக்கம் பொறை செப்பம் சால்பு மறதியின்மை என்கின்ற பன்னிரண்டு குணங்களும் ஆகக்கூடி சித்து அசித்து சிதசித்து என்னும் மூன்றின் குணங்களாகிய இருபத்து ஒன்றின் சொரூப ரூபசுபாவங்கள் ஐயந்திரிபுமயக்கமின்றி தோன்ற விளங்க துயர்தொலையும் துன்பமாகிய சகலகேவலங்கள் நீங்கும் சுத்தனாவோம் வேதாந்த தேசிகர் குரற்பா ஒன்றன் உரை முற்றிற்று